நாற்பத்தி ஒன்றாம் பாடல் சாகாதனையே முருகனிடத்தில் நாம் எதையெதையோ கேட்கிறோம் பொன்னை கேட்கிறோம் பொருளை கேட்கிறோம் மண்ணை கேட்கிறோம் மதியை கேட்கிறோம் இது நம்முடைய அறியாமையின் விளைவு என்ன கேட்க வேண்டும் பொதுவாக ஒன்றையும் கேட்க வேண்டாம் வேண்டுமென்று எண்ணினால் இரண்டை கேட்கலாம் சான்றோர்கள் அப்படித்தான் கேட்டார்கள் முதலாவது வரம் முருகா காலன் வருங்கால் காட்சி கொடு எனக்கு சாவு வரக்கூடாது உன்னோடு நான் இணைந்து இருக்க இரண்டாவது வரம் முருகா ஒருவேளை வினை பாக்கி இருந்து பிறவி எடுத்தால் எத்தனை பிறவி எடுத்தாலும் எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை நினைக்கும் இதயத்தை கொடுக்க வேண்டும் குடுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வடுவாதிருக்க வரம் தர வேண்டும் இந்த இரண்டு வரங்களும் பெற்றால் வேறுந்த வரம் வேண்டும் அருணகிரி கந்தர் அலங்காரத்திலும் திருப்புகளிலும் அனுபூதியிலும் இவற்றை கேட்கிறார் அந்த கனுமனை அடர்ந்து வருகையெனில் அஞ்சலன வலிய நீ அந்த மரலையோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என முடிய வருவாயே என்கிறார் முருகா நீ காட்சி கொடுக்க வேண்டும் கார்மாமிசை காலன் வரில் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்பட வேண்டும் என்று கேட்கிறார் திருப்புகளில் இரவி நடை துலியினும் யாரோடு பேசுகினும் இளமையும் முன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே என்று கேட்கிறார் கந்தர் அனுபூதியிலும் கேட்கிறார் முருகா ஒரு நமனார் வருவார் ஒன்பது துவாரமும் ஒக்க அடைக்கும் பொழுது நமனார் வருவார் கலகம் செய்வார் அப்பொழுது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் வெற்றிவேலனே முருகா மயிலேறும் பெருமானே நான் இறந்து போகக்கூடாது எனக்கு சாகா வரம் கொடு உன் சரண கமலாலயத்தில் வாடும் வரத்தை கொடு சாகாதனையே சரணங்களிலே கா இரண்டு முறை கூறுகிறார் காப்பாற்று காப்பாற்று நமன் சீக்கிரமாக வந்து விடுவான் வேகமாக வந்து காப்பாற்று அவனுடைய எருமை மாடு வருவதற்கு முன்னால் உன்னுடைய மயில் வாகனம் வர வேண்டும் சாகாதனையே சரணங்களிலே காமனார் கலகஞ்சாள் வா முருகா நமனார் கலகம் செய்யும் பொழுது வா காப்பாற்று என்றால் வலிமை வாய்ந்தவனே என்றும் பொருள் முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே நீ யோக மூர்த்தி சிவனுக்கே உபதேசித்த மூர்த்தி சிவன் என்ன செய்தார் காலனை உதைத்து மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தான் நீ இப்பொழுது காலனை உதைத்து மார்க்கண்டேயனைப் போல் எனக்கும் சாகா வரங்கொடு சாகாதனையே சரணங்களிலே காகா என்று கேட்கிறார் அருணகிரியார் அற்புதமான திருப்பாடல் இந்த பாடலில் ஈடுபட்ட மகாகவி பாரதியார் இதுபோல பாடினார் சாகாவரம் அருள்வாய் ராமா சதுர்மையின் ஆகாசம் தீகால் நீர்மண் அத்தனை பூதமும் ஒத்து நிறைந்தாய் ஏகாமிருதம் ஆகிய நின்றாள் இணை சரணென்றால் இது முடியாதா சாகாவரம் அருள்வாய் ராமா இப்படி பாரதி கேட்பதற்கு அருணகிரியார் வழிகாட்டுகிறார் முருகன் அருணகிரிக்கு இப்படி வரம் கொடுத்தானா அவர் சாகாமை பெற்றாரா என்றால் கொடுத்தான் பெற்றார் அருணகிரி சாகாமல் இன்னும் வாழ்கிறார் எங்கே வாழ்கிறார் கிளியாக மாறி முருகன் திருத்தோளில் சுகமாயிருக்கும் சுகம் பெற்றார் நாம் சொல்லக்கூடிய சொற்களையெல்லாம் மீண்டும் முருகன்பால் பிரார்த்தனை போல சொல்லக்கூடிய இளியாக மாறி இன்றைக்கும் இருக்கிறார் அவருடைய கருத்தை முருகன் நிறைவேற்றி இருக்கிறான் சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுநாள் கனார் கலகம் செய்யுநாள் வாகா முருகா மயில்வாகணனே mayil vaganani e e e e vagamuruga mayil vagana உபதேசிதானே